فاشهدوا ان سيدنا وحبيبنا مولانا محمد الله صلى على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم في العالمين انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الاميين رسولا منهم يتبع عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم لا تحاسدوا ولا تناجشوا ولا تدابروا ولا تباغضوا قال அனைவருக்கும் விரும்பக்கூடிய முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதே முறையில் அல்லாஹ் நமக்கு மூத்தை நசீபாக்குவானாந்த சகோதரர்களே சகோதரிகளே அலம்லா காலமாக நம்முடைய நாட்டில் கொழுந்திலும் சிட்டி பகுதிகளில் அதிகமான பயான் நிகழ்வுகள் என்ற அடிப்படையில் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு பயான் ஒரு தரீபை அறிமுகப்படுத்திருக்காரு மௌத்தானதுக்கு பின்னால குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்கட்டும் இப்படி எந்த சந்தர்ப்ப மக்கள் ஒன்று கூடி புத்திமதி சொல்லிடுவோம் அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மக்களை ஒன்று கோட்டி புத்துமதிகள் சொல்லப்பட்டு பகுதியும் நடந்து கொண்டே இருந்துச்சு நீண்ட நேரம் செல்லல்லா அலே செல்லும் பெரிய பிரசங்கங்களையும் பெரிய பயான்கள் மேடைகள்ல பேசல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு நேரத்துல மக்கள் சில விஷயங்களை செய்வாங்க சில சகாபாக்கள் சில விஷயங்களை செய்வாங்க அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் சில தருகைக்கு இந்த காலம் காலமாக இருக்குது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டு சகாபாக்கள் அவர்கள் ஒற்றகத்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டு இருந்தாங்க பிரயாணம் செய்யறாங்க இடையில ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றாங்க இப்படி வாகனத்திலிருந்து பைக்ல இருந்து நாங்க பேசிக்கொண்டு இருப்போமோ போல அப்படி ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருந்தாங்க செல்லல்ல ஒரு பயன் பண்ணி சொன்னாங்க பாவிக்காதீங்க அது ஒரு உயிருள்ள ஒரு வஸ்து அதுக்கும் ஒரு ஹக் இருக்குது அப்படி உங்களுக்கு தேவையாக இருந்தா பேசணும் அதுல இறங்கி நீங்க செய்யுங்க அது பிரயாணம் செய்யு அதுக்கும் ஒரு ஓய்வு தேவை அன்பான சகோதரர்கள் ஹந்தில்லா சும்மல் ஹந்துளில்லா இன்டர்நெட் எடுத்தாலும் பயான்கள் நிறைஞ்சிருக்குது மொபைல் போன் எடுத்தாலும் பயான் நிறைஞ்சிருக்குது வேண்டிய பாஷையில வேண்டிய டோன்ல நீங்க விரும்பக்கூடிய உடனாக்களின் அடிப்படையில எல்லா முறையிலையும் பயானுன்னு இருக்கு ஆனா இந்த காலத்தினங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடியதான் அந்த பேசக்கூடிய பயான மொடியூலாக ஒரு செயல் ரீதியாக அமல் செய்யக்கூடிய ஒரு நபரை பார்க்கலாம இருக்கு இது பேசக்கூடிய பயான்கள் மக்களுடைய செயல் ரீதியில வரலண்டா இது சும்மா பேசுறதே தவிர இதனால் எந்த ஒரு பிரோசனமும் இல்லை அன்பாந்த சகோதர்களே அல்லாவின் நல்லர் யார்களே அல்லா சுக ராணுவத்தால் அனைவருக்கும் பேசப்படக்கூடிய நல்ல விடயங்கள் அமல் செய்யக்கூடிய கூடிய தலையங்கம் என்ன நபிஒலி நபிஒலி என்னண்டா பேசுகிற செல்லாஹ் ஹலிவர் செல்வாங்க அமல் செய்வாங்க ஏதோ அமல் செஞ்சாங்களோ அதை சொல்லி காட்டுவாங்க அது மக்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் எல்லா அம்சங்களும் செல்லாஹெல்லமுடைய வாழ்க்கையில செயல் ரீதியாக வேற எந்த ஒரு தலைவரிடத்திலும் வேற எந்த ஒரு மத தலைவர் பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு சிறப்பம் ஒரு ஸ்பெஷியாலிட்டி செல்லல்லா அலி செல்லும் இடத்துல காணலும் துறையிலையும் எல்லாம் துறையிலையும் எந்த ஒரு துறையையும் காண முடியாது மைக்கல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஹிஸ்டரிய படித்தார்கள் உலகத்துல மக்கள் மக்களிடத்துல சமுதாயத்துல மனித ஹிஸ்டரிய மனிதர்களுக்கு மத்தியில பெரிய மாற்றங்களையும் ரெவலியூஷன் பலர் ஒன்று சேர்க்கிறார் பல தலைவர் ஒன்று சேர்க்கிறார் நூறு பேர் ஒன்று சேர்க்கிறார் தண்ட்ரட் சொல்லி நூறு மக்களுடைய உள்ளத்துல சமுதாயத்துல பெரிய ரெவலியூஷன் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின முக்கியமான பிகர்கள் முக்கியமான மனிதர்கள் ஒன்று அலிசலாமும் அவங்கள குறிப்பிடறாங்க ஒரு முஸ்லீம் அல்ல அவர் ஆனா செல்ல அலிமுடைய சீராவ சம்பூர்ணமாக படிச்சவர் நபியுடைய முழு வாழ்க்கையையும் சம்பூர்ணமாக படித்தவர் நூறு பேரை பத்தியும் சம்பூர்ணமான ஒரு பயோகிராபி எழுதி நூறு பேரை பத்தியும் ஒரு சுருக்கமான ஒரு சாரம்சமான அவங்களோட வாழ்க்கையா அவங்கள பத்தி நல்லா படிக்கணும் அதுல காந்திருக்கிறாரு இப்படி பலர் இந்த அன்ப காலத்துல வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க பழையவங்களும் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல முதலாவதாக ரசூசல் அல்லா அலிஸ்லம் அவளை போட்டு கடைசியா ஒரு புட் நோட் போடுறாரு ஏன் உலகத்துக்கு முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரேஞ்சா ஒரு தமிழால சொல்றேன்டா ஒரு அற்புதமான புதினமான ஒரு மார்க்கமாக தான் முன்வைத்திருக்கிறாங்க என்னப்பா இப்படி இருக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க தாடி வளர்க்கிறாங்க இப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு புதுனம் என்ற அடிப்பாடில்தான் மக்களுக்கு முன்வைத்திருக்காங்க அந்த புதினமான மார்க்கத்தை அறிமுகப்படுத்த யாரு அவங்க பேரை முதலாவதாக போட்ட விஷயத்துல அவர் ஒரு புட் நோட் போடுறாரு அவர் என்ன சொல்றாருண்டா இந்த பட்டியல்ல தலைமையாக ஆரம்பமாக வர முகமது சல்லா அலி செல்லம் அவங்களை தேர்ந்தெடுத்தது பலர் கேள்வி கேட்பாங்க பலரை அது ஆச்சரியத்தில போடும் என்று சொல்லி அதுக்கு பின்னால் சொல்றாரு காரணத்தை சொல்றாரு என்னண்டா என்ன சொல்றாருண்டா இவருதான் ஒரே தலைவர் இந்த டிஷ் நகரிய நூறு பேர்ல ஒரே ஒரு ஆள் இவர் மாத்திரம்தான் மனித வாழ்வுல உலகத்துடைய மனிதருடைய வாழ்க்கையில எல்லா துறையிலயும் சக்சஸ் ஆனவர் இவர் ஒரு துறையில பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க வேறொரு துறையில முன்னேறி இருப்பாங்க தொழில் அடிப்படையில பிசினஸ் அடிப்படையில முன்னேறியிருப்பாங்க ஆனா மத்த அவரோட லீடர்ஷிப்ல அவர் தோல்வி இப்படி பல விடயங்கள் அவர் பேசி சொல்றாரு எல்லா துறையிலையும் வெற்றி பெற்ற ஒரே ஒரு மனிதர் தான் குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு கம்ப்ளீட்டான சம்பூர்ணமான ஒரு குடும்பம் அது வியாபாரமாக இருக்கட்டும் அந்த விஷயத்திலேயும் ஒரு சம்பூர்ணமான கட்லாக தந்திருக்காரு லீடர்ஷிப்பாக இருக்கட்டும் தலைமைத்துவம் அதுக்கும் ஒரு சம்பூர்ணமான கெட்லாக தந்திருக்கிறாங்க மக்களோட நடந்து கொள்ளக்கூடிய அஹ்லாக்காக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை விடயத்தை எடுத்தாலும் இதிலையும் கம்ப்ளீட் எதையும் விட்டு விடாத ஒரு மனிதன் இவர் மாற்றிடம்தான் அதனாலதான் இவரோட நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில இவரோடு இருக்கிற நேசம் என்ற அடிப்படையில அல்ல இவரு தான் கொஞ்சம் ஆக படிக்க யாருக்காவது சொல்லிடுமா ரசூதுல்லா அலி விடைய சீராவ நான் சம்பூர்ணமாக படிச்சிருக்கிறேன் என்று நாங்க இவ்வளவு காலம் பிறந்த முஸ்லீம்களாக பிறந்த முஸ்லீம்களாக பிறந்தத்தோட அசது அண்ண முகமதுல்ல அந்த வார்த்தைகளை காதல் ஊதப்பட்டுச்சு முகமதுல்ல வார்த்தைகளை காதல் ஊதப்பட்டுச்சு பிறந்த இப்ப எங்களுக்கு விலங்கு ஆரம்பிக்குதோ முகமது அஹமது என்று பெயர்கள் அதிகமாக கேட்கப்படுது ரசூலுடைய பேர் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்துலாஹ் அணை நாங்க செலவால் சொல்றோம் சம்பூர்ணமாக உங்களோட வாழ்க்கையை படித்தது என்று சொல்றோம் நாங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு பகுதியை எடுத்து இதுதான் நபி வழி என்று பகுதி அப்படியே வெட்டி வச்சிருக்கோம் என்ன நவி வழிந்தா சிலல்லா சிலவங்க ஒரு விரிவான லேசான எல்லாருக்கும் அமல் செய்யலுமான நவி வழி வச்சிருக்காங்க ஆப்சன் வச்சிருக்காங்க நீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு கஷ்டமா அப்ப நீங்க இதை செய்யுங்க உதவு செஞ்சுதான் சொல்லணும் கஷ்டமா உதவு செய்ய முடியாது பயமும் செஞ்சு யாவது சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி ஒன் வே ஹைவேண்டி வச்சிருக்கு ஒரு கப்பாரா குடுக்கறதாக இருந்தாலும் சரி குற்றத்துக்கு திணை குற்ற பரிகாரம் கொடுக்கறதாக இருந்தாலும் ஒண்ணு வச்சில்லை எல்லாத்தில மூணு ஆப்ஷன் இதை செய்யுங்க அது இல்லா இதை செய்யுங்க அதுவும் இல்லைன்னா இதை செய்யுங்க எங்களுக்கு ஆப்ஷன் தந்துருக்கு சில இடங்கள்ல எங்களுக்கு மூணுல ஏதாவது செய்யப்படுத்துற எமது நேரத்துல புத்திமதி சொன்ன அந்த புத்திமதி ஒன்று மக்களுக்கு கஷ்டப்படுத்தாதுங்க இஸ்லாத்துடைய ஒரு பண்டமென்டல் தான் எல்லா இடத்திலயும் மக்களுக்கு லேச்சு தான் நாங்க தான் கஷ்டப்படுத்துறோமே தவிர இஸ்லாம் மக்களுக்கு கஷ்டப்படுத்துவான் நன்மாராயம் சொல்லுங்க அவங்களை சொல்லுங்க அவங்களுக்கு பாரமான கஷ்டமான பத்தி குரான் பேசுதான் ஆனா அதை விட அதிகமாக குரான் நன்மாராயங்களை பத்தி தான் பேசுக்கத்துடைய நன்மாராயம் தர்கத்துடைய தண்டனையை குறிப்பிடுறத விட அதிகம் குரான் அல்லாஹுடைய அருள் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குரான்ல அல்லாஹுடைய தண்டனையும் அவனுடைய விட அதிகமாக அல்லாவுடைய குரானையோடு ஆரம்பிக்கும் போது என்ற வார்த்தையை சொன்ன ஆரம்பித்தார் அன்பாக சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஆசளே நகன் இஸ்லாச வாழ்க்கைய நவி வழிய சம்பூர்ணமாக படிக்க வேண்டிய எங்கட சிலர் சுண்ணத்தின்டா எதை பார்க்கிறோம்டா ஆடைய வெளி ரூபம் மட்டும்தான் சகோதரர்கள் இது டிபேட் வரி இது டிபேட் பண்ணப்படுது இது வெளி ரூபங்கள் மாத்திரம் சுண்ணாவாக கருதப்பட மாட்டாங்க எப்படி வெளி ரூபத்துக்கும் ஒரு சுண்ணத் இருக்குதோ அதே போல உள்ரங்கத்துக்கும் ஒரு சுண்ணத் இருக்குது பேசவும் ஒரு இருக்குது கேட்கறதுக்கும் ஒரு முறை இருக்குது நாங்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அலி இஸ்லாம் வந்து ஒரு அலஹான் ஹதீஸ் அதுல பல பாடங்களை படிச்சுட்டாங்க ஹரீஸ் ஜிப்ரீலின் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்க கூடிய புகாரி முஸ்லீம் எல்லாத்துல கேள்விகளை படிச்சுக்கு உங்களோட தீன படிச்சுட்டாங்க அந்த ஹதீசுடைய விளக்கத்திலமாக்கல் பல விடயங்களை பாடமாக அடுத்த விமர்சனக்கு முன்வைத்தான் நபியுடைய நபியுடைய மஜிதிலிருந்து ஹதீசல் குறிப்பிடப்படக்கூடிய மஜி ஒரு கேட்கணும் என்ற முறையும் உம்மத்துக்கு தெல்லாஹலட்ச படிக்கணும் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லதி இந்த அடிப்படையில தீனுடைய இன்னும் நபியுடைய வழியில ஒவ்வொரு ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து ஒரு பாதி பகுதியை மாத்திரம் எடுத்து இது தான் வழி என்ற அடிப்படையிலும் அன்பாந்த சுகோதர்களே அல்லாவின் நல்லடியாக நாங்க அதுல முன்மா அதிரிடுவோம் உதாரணத்துக்கு நன்ம காலத்துல பேசப்படக்கூடிய ஒன்றுதான் என்னை பல திருமணம் முடிக்கிறது சொன்னா என்ன அன்பாந்த சுகோதர்களே அல்லாவின் நல்லடி ஆக்களே இது ஒரு சுண்ணத்தல்ல தவறான கருத்து ஒரு ஆண் பல நிக்காகல ஒரே நேரத்துல பல நிக்காக முடிக்கிற சுண்ணத்தல் அது முபாஹ் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அவங்க பல நிக்காகல செஞ்சது எதனால செஞ்சாங்க ஒவ்வொரு நிக்காக்கும் ஒவ்வொரு திருமணத்துக்கும் இஸ்லாமிய சமூக ரீதியான சில நலன்களை கருதி தான் செல் அல்லாஹலி சின்னிக்கா அவங்களோட நல்லன எந்த உஜாராக இருக்கக்கூடிய காலத்துல குடும்ப வாழ்வு என்ற அடிப்படையில அலி வஸ்லம் ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஒரு பெண்ணோட தான் செல் அல்லா அலுவலமா அதுக்கு பின்னால இஸ்லாமிய தேவரவை இஸ்லாத்த வழக்கோணும் சமூக அடிப்படையில இந்த என்னுடைய நபி நபி வழிய என்னை முன்வைக்கோணும் என்ற தேவையை கருதிதான் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த ஊர் உடைய திஞ்ச பொரானும் இந்த பல நிக்காகண்டா சொல்லுது உங்களுக்கு அனுமதி இருக்குது உங்களுக்கு அனுமதி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு உங்களுக்கு அனுமதி இருக்குது அது அவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு நீதமாக நடக்க இயலாது அப்ப பவா இதா அப்ப உண்டோட நீங்க நின்றுப்போம் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லா எடுத்தாடு நபி வழிகளை அதுக்கு முரண்பாடான முறையை நடந்துக்கோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக வேண்டி எத்தனையோ விடயங்களை வயலேட் பண்றோம் இது இஸ்லாத்துல அனுமதி அளிக்கப்பட மாட்டான் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஆகளே பொதுவாக என்ன செய்யப்படுது இந்த அமைப்புல எங்களுக்கு மத்தியில குடும்ப வாழ்வுடையோம் என்றா அது அல்லாஹு தலையே ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கப்படணும் உங்களுக்கு பசிக்குது பசிக்குது தொழிலுடைய நேரமும் வருது சாப்பாடு பசியும் இருக்குது அந்த நேரத்துல சின்ன நீங்க தொழுகிறதுக்கு முன்னால சாப்பிட்டு அடிப்படையில நீங்க ஓடி வர வானம் தொடருக்கு நீங்க சாப்பிட்டு நிதானமாக வந்த தொழுகை தான் உங்களுக்கு வெளிவாசலுக்கு போகணும் தொழு உபோடு வெளிவாசலுக்கு முடியுமே அவசரமா தொந்துட்டு போவே இல்ல அந்த இடத்துல என்ன செய்யணும் நீங்க வெளிவாசலுக்கு போயிட்டு ராகத்தாகவோட சேவையை பூர்த்தி செஞ்சு உதவு செஞ்சு வந்து நிதானமாக தோன்றியாக்களே இதை ஒவ்வொன்றையும் நாங்க விளங்கணும் வாழ்க்கையை நாங்கள் சம்பூர்ணமாக படிப்போம் சீராவுடைய ரெண்டு பகுதி இருக்குது நபி வழியில ரெண்டு பகுதி இருக்குது உண்டு அல்லா அலேவு செல்லம் அங்க மக்காவுடைய காலம் இரண்டாவது மதீனாவுடைய காலம் மக்காவுடைய காலத்துல சமூகமாக ஒரு சமுதாயத்துடன் எங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு சமுதாயத்துல முஸ்லீங்கள் அடிப்படையிலும் ஒரு சமூகமாக எப்படி வாழணும் என்றதுக்கு உதாரணம் எங்களுக்கு நபிசல் அல்லாஹ் அலி செல்ல முடியும் அக்காவுடைய காலத்துல கிட்டப்படலாம் மதீனாவுடைய காலத்தன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்வியர்களே எங்களுக்கு தனிமையுடைய விஷயங்கள் எங்களுடைய விவாதங்கள் மற்ற அனைத்து விடயங்களுடைய விடயம் முஸ்லீம்களுக்கு இடையில முஸ்லீம்களுக்கு மத்தியில நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அதிகமான பாடங்கள் மதியநாள் என்று சொல்லி ரெண்டு என்னை ரெண்டு கோத்திரத்தை சேர்ந்தவங்க ரெண்டு ஊரை சேர்ந்தவங்க இவங்களை நீங்க ரெண்டு பேரு நீங்க முஸ்லீங்கள் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் கருப்பர்கள் இருந்தாங்க அடிமைகள் இருந்தாங்க அரபிகள் இருந்தாங்க பணக்காரர்கள் இருந்தாங்க ஏழைகள் இருந்தாங்க ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாங்க மதியனால இந்த நேரத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் பாரிசி சல்மான் பாரிசி ரவி அல்லாக மதியனாவை சேர்ந்தவங்க அல்ல மக்காவை சேர்ந்தவங்க அல்ல அரபியும் அல்ல பாரசீகத்தை சேர்ந்தவங்க அவங்களை பத்தி கேட்கிற நேரத்துலையும் கேட்பாங்க உங்களோட சகோதரர் பாரசி எங்க பாரசிய சேர்ந்த பாரசிய சேர்ந்த உங்களோட சகோதரர் எங்க சகோதரர்களே அல்லாவின் நல்லதே அவர்களே இந்த அடிப்படையில எங்களுடைய நாட்டு நாங்க எடுத்து பாக்குற நேரத்துல நான் இத கொஞ்சம் ரிலேட் பண்றேன் சில விஷயங்கள் இருக்கு ஹைபத்திகலா பேசணும் அந்த காலத்துல நடந்த பேசுறோம் அதை எப்படி நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்றதை இப்ப யோசிக்கணும் அதனால நடந்துச்சு சரி உண்மை காலரசுலாம் வாழ்ந்தாங்க எங்கட காலத்துல நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இதுதான் தேவையா ஹரீஸ்ல கிதாபல்ல ஹரீஸ் இருக்குது சீராப்ல சீரா இருக்குது அந்த சீராவடையில சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக எங்களுக்கு மத்தியில இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் ரெண்டு முக்கியமான ஒன்று சலமத்துவம் லீடர்ஷிப் இசாத் இஸ்லாத்துல மிக முக்கியமானது ஒரு தெ கிளியரான ஒரு ஒரு வட்டத்துல ஒரு மைதானத்துல விட்டுட்டு போனாங்க எப்படி அதனுடைய இரவு பால போல இரவு தான் இருட்டு ஆனா பால போல பால எப்படி வெளிச்சமாக இருக்குது அப்படி எங்களுக்கு வெளிச்சத்துல விட்டுட்டு போனாங்க ஒப்பாத்துக்கு பின்னால யாரு தலைமத்துவ தடுப்பாங்க என்ற விஷயத்த பேசின யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு போகல ஆனா அவங்களோட வாழ்க்கையில இன்றிரைக்காக நேரடிய இல்லாம என்னை மற்ற முறைகள்ல ரசு சலசம் காட்டினாங்க இவரு இடத்துலதான் தலைமத்துவம் வரணும் விட்டுட்டு மத்தியில செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு மத்தியில நீங்க அமீராக நீங்க நியமிச்சுக்கோங்க அந்த அமீர் எப்படி இருக்கணும் என்றதுக்கு வழிகாட்டல் எல்லாம் அதே போல அமீருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நடந்து கொள்ளணும் இது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவம் நான் ஆரம்பத்து சொன்ன என் மதினால என்னத்தை பழக்கினாங்கண்டா நீங்க பல நிறத்தை சேர்ந்தவங்க பல பாஷையை பேசுறீங்க பல இடத்தை சேர்ந்தவங்க ஆனா மீன்கள் முஸ்லீம்கள் அடிப்படையில் நீங்க எல்லாம் சகோதரர்கள் எப்படியான உணர்வு விட்டுட்டு போனாங்கடா ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்காக வேண்டி அவருடைய தேவையை தியாகம் செய்யக்கூடிய நிலைமைண்டா இரவு நேரத்தில் விருந்தாளி வீட்டுக்கு வாராரு இவங்களுக்கு சாப்பிட இருக்குது அவங்க அவங்கட சாப்பாடு மாத்திரம்தான் இருக்குது அல்லாஹூ அக்பர் அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்றாங்க எப்படி நடந்து கொள்றாங்க என்ன சொன்னாங்க இந்த உணர்வு வரக்கூடிய விருந்தாளி நான் உணவளிப்போனும் உபசரிக்கோனும் அவற்றை எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ற எதையும் எதிர்பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த தன்மையை ரசூசல் அல்லாஹலி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு தேவை நிலைமையிலும் அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க இப்ப எப்படி இருக்குது அடிச்சு கொள்ளுவோன்னா இருக்கிறவங்க தான் அதிகமா அடிச்சு கொள்ற என்ன யாருக்கு எனக்கு இல்ல எல்லாருக்கும் சேர்த்து வச்சிட்டு போற அன்பான சகோதரர்களே அல்லாவின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாங்க சோதிக்கப்படுறோம் இந்த சோதனை எப்ப ஆரம்பிச்சு எப்ப இருந்து நாங்க இந்த சோதனையை மாற்றினோம் என்றா உஸ்மான் ரபி அல்லாவினுடைய அறவாசிலிருந்து இந்த உம்மத் இந்த சோதனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கு சித்திகளான காலத்துல இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க அதை சரியா அட்ரஸ் பண்ணாங்க சரியான முறையில தேவையான நேரத்துக்கு எங்கெங்கெல்லாம் சரியா அட்ரஸ் பண்ணாங்க சித்திகளில் அதுக்கு பின்னால ரெண்டரை வருஷம் சித்திய கவிதையான காலத்துல அதுக்கு பின்னால உமர்றவியெல்லாம் உடைய காலம் பத்து வருஷம் பத்தரை வருஷம் அதுலயும் இப்படியான எந்த ஒரு ப்ராப்ளம்லயும் இந்த சோதனைகள்ல முகம் பிரச்சனை நேரத்துல அந்த தேவையான போதும் அன்பாந்த சகோதரர்களே பதினோரு வருஷம் உஸ்மான் ரத்தி அல்லா சலிப்பா ஆறாங்க ரெண்டாவது அஞ்சு வருஷத்துல பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு ஆனா என்ற அடிப்படையிலூலுல்லா நேரத்தில் இருந்தே முயற்சி நடந்து கொண்டு இருந்துச்சு எங்களுக்கு வெளியில ஒரு எதிரிகள் இருக்கிறாங்க அவங்களோட முயற்சி நின்றா தயாம நாள் வரைக்க முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பாங்க உம்மத்தை பிரிக்கோனும்லா எப்ப வப்பாத்தாகினாங்களோ வசூல்லா உயிரோட இருக்கிற நேரத்துல சிலம உயிரோட இருக்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு செய்ய கிடைக்க கஷ்டம் எப்போ அப்பா தாகினாங்களோ அந்த நேரத்துல இருந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தாங்க எல்லா துறையிலையும் எப்படி முயற்சி செஞ்சாங்க ஒரு நாள் ஆகல பல அவர்களுக்கு அன்சாரிகளுக்கு வேற ஐடியா கொடுத்துட்டாங்க என்ன ஐடியா இது உங்களோட ஊர் அப்பா மதியனா உங்களோட ஊரு நீங்க வாழ்ந்திடம் நீங்க தான் தலைமை நீங்க தான் இதனேஜ் பண்ணி கொண்டிருந்தீங்க சூலாய் செல்லதா இச்சலம் இருக்கிற நேரத்துல அவருக்கு நீங்க தலைமத்துவத்தை குடுத்தீங்க லீடர்ஷிப்பீங்க சரி இப்ப அவர் ஆகிட்டாரு அது மட்டுமல்ல ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றாங்க சரி சரி சரி என்ன ப்ராப்ளம் இப்ப காலத்துல போனேன் நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்லையா அப்படின்னு சொன்ன சரி உங்களுக்கு ஒரு தலைவர் நீங்க வேறே ஒரு தலைவர் லீடர்ஷிப்ப வச்சுக்கோங்க மத்த மொத்த சகாபாக்கள் அவங்களுக்கு வேற லீடர்ஷிப் கொஞ்ச நேரமாகல்ல ஏன் இவங்க பார்த்து கொண்டே இருக்கிறான் அதே போல அன்பா அந்த சகோதரர்களே சுயாம நாள் வரைக்கும் முஸ்லிம் உம்மத்த பிரிக்கோணும் என்ற அடிப்படையில ஒரு உம்மத் வெளியே முயற்சி செஞ்சு கொண்டே அதுக்கு நாங்க மாற்றி படக்கூடாது ஒரு மஹல்லா என்ற அடிப்படையில ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களா குடும்பங்கள் எட்நூத்தி குடும்பங்கள் என்ற அடிப்படையில நாங்க இந்த ப்ராப்ளமுக்கு மாற்றக்கூடாது சில குடும்பங்கள் ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் குடும்பம் மஷ ரெண்டாயிரம் குடும்பங்கள் ரெண்டாயிரம் குடும்பங்கள் நாங்க யோசி போனோம் பெண்ண இத மாட்ட கூடாது வெளியொரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி சூழ்நிற்காக வேண்டி உமத்தை துண்டு மூணு துவாக்களை கேட்டாங்க அந்த மூணு துவா ரெண்டு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூணாவது எங்களை சோதிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள முதலாவது இந்த உம்மத்தை நீ ஒரே அடியாக வானம் பூமியிலிருந்து இந்த இயற்கை இந்த சூழலின் மூலமாக இயற்கையாக ஏற்படக்கூடிய திசாத்தின் மூலமா அழிக்காது நூஹலை கூட்டம் அப்படி அழிக்கப்பட்டுச்சு கூட்டம் அாக அழிக்கப்பட்டுச்சு அப்படி அல்லா என்பத்தை நீ அழிக்காது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இரண்டாவது இன்னொரு எதிரிகளின் மூலமாக அப்படியே வந்து அவங்க எங்களை தாக்கி உமத்தை தாக்கி அப்படி அழிக்க கூடாது அதையும் அல்லா சுபான தலையேட்டுக் கொள்ளுங்க மூணாவது கேட்டாங்க யாருலா இவங்க ரெண்டு இவங்களுக்கு மத்தியில் இவங்க பிரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்க கூடாது என்று கேட்க நேரத்தில் இந்த துவா எல்லா ஏற்று ان الدعاء لاقراان ليم الله سبحانه وتعالى فقال قل هو القادر قل هو القادر على اي يبعث عليكم عذابا من فوقكم او من تحت ارجلكم او يلبيتكم شيعا ويذيك بعضكم بعضا الله اكبر الله سبحانه الله قد قل قلوا يا نبي هو القادر هو الشكول لولن எப்படி எதுக்கு சக்தி அலிக்கும் மேலிருந்தும் அதே போல உங்களை துண்டு துண்டாக பிரிச்சு உங்களை ரெண்டு பேரும் நீங்க அவருக்கும் அவர் இவருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு கூட்டத்துடைய கெடுதிய நீங்க ஒரு ருசிக்க வைக்க அப்படி அந்த முறையிலேயும் அல்லாவுக்கு நம்பிக்கலாம் அன்பா அந்த சகோதரர்களே அப்படியான் ஒரு சிந்தான் அப்படியான் ஒரு அதாபுலதான் அப்படியான ஒரு அதாபுலதான் நாங்க ஒருத்தரு முகம் கொடுத்து கொண்டிருக்கோம் எந்த அளவுக்கு பிரிக்கப்பட்டிருக்குண்டா குடும்பங்கள் இந்த அடிப்படையில பிரிஞ்சிருக்குது நானா தம்பிமார் பிரிஞ்சு அவர் இவர் சண்டை அண்டை வீட்டாரல் அண்டை வீட்டாரல் பிரிஞ்சு ஒரு சகோதரர்களே எல்லாவின் ஒரு இடைஞ்சலாக இருக்குது இப்ப நாங்க எல்லாரும் இது ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கிறோம் இதுக்கு நாங்க யாரும் கவனம் செலுத்தறல்ல அன்ப காலத்துல இப்ப எங்களுக்கு எங்களோட நாட்டுடைய ஹிஸ்டரி பின்னால நாங்க எங்க பிராக்டிக்கல் ரியாலிட்டியும் பார்க்கணும் எங்களுக்கு எப்படி இஸ்லாம் வந்து எங்களுடைய இஸ்லாம் கூட என்ன என்றதையும் நான் விளங்குவோம் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்த முறை எங்களுக்கு தெரியும் பல முறையில இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்துக்கு பல மக்கள் இங்க குடியேறி இருக்கிறாங்க ஆரம்பத்திலிருந்தே ரவி உடைய காலத்திலிருந்து என்ன அரபிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர் வியாபாரிகள் அதுல குறிப்பிட்டு இருக்கிறாரு நுபூவத் நவித்துவம் நபித்துவம் கிடைக்கிற நேரத்துல இருந்தே அரபிகளுடைய தொடர்பு இந்த நாட்டுடன் இருந்திருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது வருடம் அவர் எந்த அளவுக்கு வருஷம் வரைக்கும் சில குறிப்புகள் குறிப்பிட்ட தொடர்பு அரபிகளுடைய தொடர்பு ஆயிரத்தி வருடங்களுக்கு மேல இருக்கு ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல இருக்கு போன கிழமைக்கு போன கண்டி லைன் பள்ளி அந்த லைன் பள்ளியுடைய டி கொடுக்கப்பட்டிருக்க கூடிய லைஜிடைய டி ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பலூறு வருஷம் பழைய டீட் அப்படின்னா முஸ்லீம்களுக்காக அந்த இடம் அடிப்படையில் மிள ராணுவர்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னை ஜாவ ராணுவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் தான் அங்கே அது பச்சிதாக வகுப்பு செய்யப்பட்டு மசீதாக கட்டப்பட்டது அங்கு யாரும் இருக்குது புந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மெலே மனிதர் அவர் ஒரு ஜாவா மனிதர் அங்கு அடக்கம் செய்யப்பட்ட சகோதரர்களே என்னத்தான் இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலிருந்தே அரபிகளுடைய தொடர்பு இருக்கு ஆயிரத்தி இருநூறு மடங்களாக அல்லது ஆயிரம் மரணங்களாக இன்னொரு பெண்மணி இந்த நாட்டை சேர்ந்த இன்னொரு பெண்மணி ஹிஸ்டரி புக்குமே இருந்தார் ஸ்ரீலாங்கன் முஸ்லிம் ஹாமணி சொல்லக்கூடிய டாக்டர் நோனா தேவராஜன் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவர் அந்த ஹிஸ்டரி ஸ்டோரியன் அவ சரத்திரத்தை படிச்சு சரித்திரத்தை பத்தி எழுத கூடிய பக்கமும் சருத்திரம் எந்த டாக்குமெண்டே கிடைக்கதோ அதீம்களுடைய உறவு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு யாரோட சண்டை குடிக்காம ஹாமணியோட சகோதரத்துவோட அந்த பிரதர்ஹுட்டோட வாழ்ந்தாங்க என்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்கு அன்பா அந்த சகோதரர்களே இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் அரபிகள் வந்து நிக்கா செஞ்சாங்க இந்த நாட்ட சேர்ந்த பெண்கள் இது ஒரு முறையில் இஸ்லாம் வந்துச்சு இன்னொரு முறையில் எப்படி இஸ்லாம் வந்து சவுத் இந்தியாவுக்கு சவுத் இந்தியா தமிழ் பேசக்கூடிய சவுத் இந்தியாவுடைய பகுதியிலிருந்தும் மக்கள் வியாபாரத்துக்காகவே நீங்க வந்து சம்மான் அந்த என்னை சோன மக்கள் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு பகுதி இருக்குது அதே போல சில அரபிகள் சேர்ந்த சில அரபிகள் இந்த காலி வெளிகம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவங்களோட ஸ்கின் எல்லாம் வெள்ளி ஆக இருப்பாங்க அவங்களோட மூதாதையில பண்ணி பார்த்தா யாரும் சரி ஒரு அரபியா தாங்க அவங்க சில நேரத்துக்கு செய்ய குடும்பங்களாக இருப்பாங்க செய்ய ரசூல்வாவுடைய வம்சாவளிபாட சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இப்படி ஒரு ஒரு இஸ்லாமிய ஒரு இஸ்லாத்துக்கிணை அப்படியான ஒரு தொடர்பு கொடுப்பாங்க இந்தோனேஷியா மலேசியா ஜாவா என்ற பகுதியில் இருந்து வந்த ஒரு தொடர்பு இப்படி அன்பாங்க சகோதரர்களே ஒரு மிக் கல்ச்சராக தான் இஸ்லாம் வந்து நாட்டுக்கு இஸ்லாம் வந்து எல்லாம் ஒரு விஷயத்துல நாங்கள் எல்லா துறையில் எந்த இடத்திலிருந்து வந்தாலும் இஸ்லாத்தை பாதுகாக்க பாடுபட்ட இஸ்லாத்த பாதுகாக்கோடும் புராண பாதுகாக்கணும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்த வழங்கணும் அடிப்படையில அவங்க பாடுபட்ட மசிதிகளுடைய பழமை எவ்வளவு கால மசிதிகள் பழமை பழைய மசித எடுத்து பார்க்கற நேரத்துல காலி பிரதேசத்துல வேறு பிரதேசங்கள்ல பழைய மசிதன் இருக்குது காலியில ஒரு மஸ்ஜித் இருக்குது ஆயிரத்தி வருடம் பழச்சு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பழச்சு எதிரிகளை கேள்விக்கா அப்ப எங்கெல்லாம் போனாங்களோ இந்த மார்க்கத்தையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமையும் பாதுகாக்கணும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தோம் அன்பான அல்லாவின் நல்ல அவங்களோட முயற்சி எப்படி இருந்து சென்றா பொதுவாக ரெண்டு விதமான முயற்சிகளை சொன்னாங்க அதனாலதான் இப்பயும் நாங்க நல்லா வாங்கிகோம் அல்லா அவங்களுக்கு ரம செய்யணும் அவனுடைய அந்தஸ்துகள் அல்ல எங்களுக்கு எங்களுக்கு அதிகமான நன்மைகள் எல்லாம் வழங்கணும் அவங்க ரெண்டு முறை செஞ்சாங்க ஒன்று கன்சன்ட்ரேட் பண்ணாங்க முஸ்லீம்களை எப்படி பாதுகாக்கிறது இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் இதை எப்படி பாதுகாக்கிறது அதுக்குரிய தேவையை அதே நேரத்துல நாங்க அந்நியர்களோடு வாழ்வோம் அவங்களுக்கு எங்களால் எப்படி சேவை நடக்கலாம் சேவை செய்யலாம் அன்பானே அந்த முஸ்லீம் எத்தனை காமன் இல்ல ஒரு கதையை எழுதப்பட்டிருக்கு உள்ளங்களுக்கு வாசிக்கு நேரத்தை நான் நினைத்தேன் இது ஒரு ஒரு உண்மையா பொய்யா அற்புதம் போல இருக்குது என்ன சொல்லப்பட்ட ஒரு கதை எழுதப்பட்டிருக்குது அந்த காலத்துல இந்த வாழக்கூடிய இந்த விவசாயிகள் இந்த பௌத்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்க சம்பாரிச்சு எல்லாம் சேகரிக்கக்கூடிய சங்க பேங்க முஸ்லிம் முதலாளிகிட்டதான் வந்து கொடுப்பாங்க அதுதான் பேங்க் அந்த ஊர்ல ஒரு குரோசரி கடை இருக்கும் முதலாளி அவர் என்ன செய்வாருடா சும்மா பேங்காக மட்டும் வைக்க மாட்டார் சும்மா ரெண்டு முறைய செய்வாங்க சில பொருட்களை அவருடைய சேர்த்து கொடுப்பாங்க வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தோட சேர்த்து கொடுப்பான் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே இந்த முஸ்லீம்கள் எங்க முன்னவர் வாங்கக்கூடிய எங்களோட நாட்டுல வாங்க இந்த முஸ்லீம் எங்க போயிட்டு இருக்காங்க இப்ப அவங்க குணசாரத்து ரோலிங் நடந்த ரோலிங் அப்புறம் அப்புறம் அமான நீ கொஞ்சம் இந்த பீடை வச்சுக்கோங்களேன்னு அமானிதமாக கொடுத்து அவர் அந்த பீடை வச்சு அவரை கணக்கு தள்ளி எடுத்து இங்க அதான் நான் சொன்ன வெளிரங்கமாக எதை பேச்சுவார் சுனத்துல இது முக்கியமான கடமை வெளிரங்கமாக மாத்திரம் அந்த காலத்துல முஸ்லிம்களுடைய பிச்சைகளை அவங்களோட என்னை ரூபங்களை அவங்களோட பிச்சை எடுத்து பாக்குற நேரத்துல எங்களோட பழையவங்க அவங்களுக்கு தாடி மிருஞ்சி தொப்பி மிருஞ்சி ஆனா ஷர்ட் உடுப்பாங்க சாரம் உடுப்பாங்க எப்படி சில சில வழக்கங்கள் இருந்துச்சு அவங்களுக்கு இந்த நம்பிக்கை நாணயம் எப்படி முஸ்லீம்களுக்கு ஒரு சேவை செய்யணும் எங்களால் ஒரு சேவை நடக்கணும் என்ற அடிப்படையில் வாங்க சகோதரர்களே அதனால என்ன நடந்து நீங்க கழுத்தர பகுதிக்கு போகலாம் கழுத்தர பகுதியில இருக்கக்கூடிய கோட்ச கோட் இதெல்லாம் நாங்க விலகிக்கொள்ளணும் அந்த கோட் வந்து ஒரு முஸ்லீம் தனவந்தர் முதலாளியுடைய காணியில தான் கோர்ட் அவர் என்ன செஞ்ச அரசாங்கம் இப்போ கட்டணும் இடம் தேடுறாரு பெரிய முதலாளி வாங்கி வச்சிருக்க என்ன செஞ்சாரு உங்களுக்கு காணி வேணுமா கல் எடுத்து கொடுக்கல சும்மா கிப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கெட்டுங்க இல்ல மாத்திரமா வேலையில் கொள்ளும் அவங்க மசிலுக்கு மாத்திரமல்ல காணிகள் வகுப்பு செஞ்சார்கள் அவர்கள் சமுதாயத்துடைய காணிகள் வகுப்பு செஞ்சார்கள் அண்மை காலத்துல நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த எங்களுடைய கபுஸ்தான் மாணிகாவத்தில் இருக்கக்கூடிய மையவாடியுடைய பிரச்சனை எங்களுடைய ஊராது ஏக்கர் கணக்குல வகுப்பு செஞ்சார் ஆனா எங்களுக்கு அதை பாதுகாக்க பாது மூதாதைகள் ஏற்கனத்துல அந்த இடத்துல இப்ப ஒரு புரட்சி வேறு செஞ்சாங்க அதுக்காகவே மகரகமே திரியோ வைக்கிற காணி அந்த அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லதாகலே எப்படி இஸ்லாமிய விடயங்களுக்கு முஸ்லீம்களுடைய தேவை முஸ்லீமையும் இஸ்லாமையும் பாதுகாக்கணும் என்று சொல்லி அவங்க செஞ்சதை போல தேவைகளை செஞ்சதை போல அன்பாண்டு சகோதரர்களே பொது மக்கள் பொது விட இடத்துல வரக்கா போனா வரக்கா இருக்கக்கூடிய போலீஸ் ஒரு முஸ்லீம் காணியில தான் அந்த பொலிஸ் பாரத்தாலை அபுல் ஹசன் ஆகியார்கள் அவடா சரி பழையா போல அந்த பிரதேசத்துல பெரிய ஒரு தனவன் அபுல் ஹசன் அவருடைய அபுல் ஹசன் ஹஜ்லதான் அன்பான போதர்களே அல்லாவினா பொதுவாக இந்த ரெண்டு அமைப்புடைய விஷய செய்யும் இதை ரெண்டையும் கன்சன்ட்ரேட் பண்ணிருங்க உம்மத்த ஒன்று படுத்துக்கொண்டு நாட்டுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு சொல்லி இந்த நாட்டில் வாழக்கூடிய வேற எந்த ஒரு மதத்துக்கும் தனியான தனியான சத்தம் இல்லா இந்த நாட்டில் வாழக்கூடிய தடிப்படையில பிரிக்க வேண்டிய திருமணத்துக்கு உருவாகிட்டு கேட்டா எப்ப எங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒரு ரெக்கார்டிங் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எங்களுக்கு விடுதலை கிடைச்சப்பட்டு நாற்பத்தி ஏழு இல்ல ஃப்ரீடம் கிடைச்சி நாற்பத்தி எட்டு இல்ல ஆனா முப்பத்தி ரெண்டு அந்த காலத்துல அது மாத்திரம் இந்த நாட்டுடைய சுதந்திரம் சுதந்திரம் கிடைக்கணும் பிரிட்டிஷ் செகண்ட் வேர்ல்ட் வார் பிரிட்டிஷ் என்ன செஞ்சுச்சுடா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளையும் சொல்லிச்சு இந்த யுத்தத்துல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க யுத்த முனியத்துக்கு பின்னால நாங்க என்ன செய்ய உங்க எல்லாருக்கும் தரும் அந்த ஒப்பந்தத்துல எங்கட இலங்கையுடைய ராணுவர்கள் அது அதிகமான மக்கள் தான் இருந்தாங்க அவங்க உதவி செய்தா அதுல பங்கு பெற்றாங்க ஜாவத்த மையவாடிக்கு போனா அந்த இரண்டாம் உலகமா யுத்தத்துல அப்பா சாஹினாக அவங்க யாருக்காக வேண்டி அவங்களோட தலைவர் நாட்டுடைய தலைவர் கவர்னருக்கு இசாக செஞ்சு அந்த படையிலிருந்து அவங்களுக்கு இசாக செஞ்சு என்ன யுத்தம் செஞ்சு அப்பா சாஹித சகிங்க அன்பான சபோதர்களே அல்லாவின் நல்லே சுதந்திரத்துடைய நேரத்திலும் கூட முக்கியமான தலைவர்கள் என்ன செய்யலாம் சேர்ந்து வாழ்ந்தோம் இந்த மக்களோட சேர்ந்துதான் எவ்வளவு இஸ்லாத்த பாதுகாப்பு இருக்கிறோம் இப்படி வளர்த்து இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மசித்கள் உருவாக இருக்குது மசித்கள் உருவாக இருக்குது மதரசாக்கள் உருவாக இருக்குது பாடசாலைகள் உருவாக இருக்குது இவங்களோட சேர்ந்துதான் நாங்கள் இருக்கணும் என்ற இந்த கன்செப்ட் வச்சு அந்த சுதந்திர போராட்டத்திலையும் பங்கு பெற்றாங்க தனியாக பேசின வார்த்தைகள் என்ன அல்லாஹ் அமைச்சகம் பலர் அவர் மாத்திரம் அல்ல பலர் அதுல பங்கு பெற்றார் சொன்னாங்க என்ன எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வித்தியாசங்களை நாங்க தீர்த்துக் கொள்வோம் அதனால் நான் ஒத்து சிலோன் மக்கள் என்ற அடிப்பான் அந்த நேரத்துல சிலோன் சிலோன் மக்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தனியாக ஒரு கேட்க நாங்கள் வாழ்வோம் என்ற அந்த விடயத்துல இன்னும் ஒரு விஷயத்து சொன்னாங்க என்ன எங்கட இந்த மக்கள் அதிக பெரும்பான்மையான மக்கள் அவங்களுக்கு லீடர்ஷிப் போறதுல எங்களுக்கு எந்த ஒரு தயங்கவும் இல்ல அவங்க நல்லா நடந்து கொண்டிருக்காங்க ஹிஸ்டரியில எங்களுக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு சில நல்ல ரெக்கார்டு இருக்குது எங்களுக்கு அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லதே அதுக்கு பின்னால வந்த காலம் நான் உங்களை கொஞ்சம் எடுத்துட்டு வாட் என்னோட நாட்டுல என்ன நடந்துச்சு இப்ப நாங்க எப்படி திரும்ப ரிவர்ஸ் பேசி திரும்ப போக்கஸ் பண்ணணும் அதுக்கு பின்னால சுதந்திரம் கிடைச்சிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் உருவாக்குச்சு பார்ட்டியின் அடிப்படையில எல்லாரும் இப்படி டெமோகிரசியின் அடிப்படையில பல விஷயங்கள் அரசியல் நடந்து கொண்டிருக்க நிலைமைகள் முஸ்லீங்களுடைய நிலைமைகள்ல முஸ்லீம்கள் ஆத்மீக ரீதியாகவும் விலகினமாக ஆரம்பித்தார்கள் எஜுகேஷன் ரீதியாகவும் விலகினமாக ஆரம்பித்தார்கள் பண்பாடுகள் ஒழுக்க ரீதியாகவும் விலகினமாக ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்துல பலர் முஸ்லீம்களை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில என்ன செய்தார்கள் பல முறைகளை முறைகளை அறிமுகப்படுத்த அமைப்புல என்ன நடந்து எல்லாம் இயக்கத்துடைய நோக்கம் என்னண்டா நாங்க முஸ்லீம்களை நல்ல முறையில வழிநடத்துவோம் முஸ்லீம்கள் மேலும் ஆனால் அன்பாங்க சகோதரர்களை எல்லாரும் நல்லதாக கவலைக்குரிய விஷயம் என்னென்றா அதுக்கு பின்னால நாம் என்ன முஸ்லீங்களை வளர்க்கிற நோக்கத்துல அல்லது முஸ்லீங்களை வளர்க்கிற பெயர்ல ஒவ்வொருத்தரும் அவக்கங்களை வளர்க்காரங்க எங்கட ஆர்கனைசேஷன் எங்கட நிறுவனம் எங்கட இயக்கம் வேலும் போனும் இப்ப உண்டி நான் சொல்லுவாங்க சொல்றது தவறாக இருந்தா அவங்களுக்கு வந்து சந்திச்சு பேசலாம் இது ஹிஸ்டரியை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாக்குறேன் எங்க ஒரு இடத்துல நாங்க தவறிட்டு இருக்கிறோம் எங்க தவறிட்டோம் ஏன் எங்களுக்கு இந்த நடந்த நேரம் இப்படி நாங்கள் முஸ்லீம்கள் ஏன் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பேசுறோம் ஒரு சகோதரர்கள் என்ன எங்களுக்கு நடந்துச்சு இஸ்லாமத்துடைய சகோதரத்தோ நீங்க போச்சு இஸ்லாமத்துடைய இந்த தலைமைத்தோங்க போச்சு என்பதை நாங்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட இயக்கங்களை முன்னேற்றம் என்று முயற்சி அன்பான சகோதரர்களே எங்க ஆரம்பத்துல பொதுவாக எல்லா முஸ்லிம்கள் படிக்கிறேன்னு சொல்லி பாடசாலையை உருவாக்கின முஸ்லீம்கள் எல்லா முஸ்லிம்கள் தொழுவரன்னு சொல்லி எல்லா முஸ்லீம்களும் தொழணும் என்று மசிதாக்க முஸ்லீம்கள் அதே போல பொது மத்த அந்நிய மக்களுக்கும் அவங்கட பொது சேவைகள் பூர்த்தியாக்கணும் என்ற காணிகள் வகுப்பு செஞ்ச முஸ்லீம்கள் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கடா அவங்களோட இயக்கத்துக்கு காணி வக்கு செய்ய அவங்க இயக்கத்துக்கு ஆக வேண்டிய கட்டினாங்க அவங்களுடைய பேர்ல மதுரை ஆரம்பித்தே மசிதர்கள் அண்மை காலத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப மஸ்ஜிதுகள் உருவாக்குறதுக்கு இப்ப யாரும் சொல்லணும் என்று மசிதின் பத்து இரு வருஷத்துல ஆரம்பிக்கல என்ன எங்களுக்கு அந்த பள்ளிக்கு போவேலா ஏன் அவங்க அப்படி செய்ற பள்ளி வேணும் எங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு போவேடா ஏன் அங்க டீச்சர் வேணும் அன்பான சுகோதர்களே எங்களுக்கு அந்த மதுரஸா கண்பேடா ஏன் அந்த ஆதித்தான் இருக்கிறாரு அவரோட எங்களுக்கும் எனக்கும் அவற்ற கொள்கை ஒன்று போவதில்லை அதனால வேறு மதுரஸா உருவாக்கி அதுக்கு தான் உருவா அன்பு அன்பான சுகோதர்களே அல்லாவின் நல்லடி ஆகலே இங்கதான் நாங்க தவறு இங்க தான் நாங்க டீவேட் ஆகணும் நல்ல நன்றி சொன்னேன் எல்லா நேரத்திலையும் இன்னும் கண்ணன் கருத்தமாக இருக்கணும் கவனத்துடன் இருக்கணும் உலவாக்கள் அங்க காலத்தில் இருக்கக்கூடிய உலவாக்களை நீங்க அணுகி மஷூரா செய்யணும் ஆலோசனை எடுங்க எல்லாரையும் ஒரு ஊர் ஒரு ஸ்டெப்ப ஒரு விஷயத்த செய்ய முன்னால மிச்சம் தூரம் யோசிக்கணும் கேமரா வரைக்கும் பாவம் நீங்க ஒரு மதுர சாவா அந்த மதுர சா ஒழுங்கா பார்த்து மசூரா செஞ்சு கட்டல அதன் மூலமாக உம்மத்தர் பிரிச்சுங்க அன்பாக எல்லாமே நல்லதாக அதனால உங்களுக்கு பாவம் நீங்க பல மசிதா அப்துல் காதர் இப்படினா அவங்களோட அவங்களோட ஷேக்மருடைய பேரரசி மசிதர் கட்டினா மஸ்ஜி அவங்க பேரரசு கட்டினத்துக்கு அந்த மசித் எல்லாருக்கும் பிறந்தது யாரும் நீங்க மறக்க விஷயமா அடிப்படையில ஒரு முறையில முயற்சி செஞ்சாங்க முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க முறை அல்ல அது மாத்திரம்தான் முறை அல்லதான் சொல்லுவேன் அது ஒரு சின்னத்தா நிகர் தூப்ப அடிப்படையில ஈமான வளர்க்கிற ஒரு முறையான சுண்ணர் அது மாத்திரம் அல்ல வீடு வீடா போயிட்டு வீடு வீடா போயிட்டு மக்களுக்கு அல்லாவை பற்றி பேசுறது மக்களை பள்ளி கரைக்கிறது அது ஒரு முறை ஆனா அது மாத்திரமல்ல முறை அது ஒரு முறை அதுவும் இஸ்லாத்தின ஏற்றுக் கொள்ளப்பட்ட சுப்போதர்களே அல்லாவின் நல்லடி ஆகலே இஸ்லாம் பல அமைப்பிலைகளில் தந்திருக்கிறது பல அப்சர் தந்திருக்கிறது எல்லாமே நாங்கள் பாவிக்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாவின் மூலமாக மத்தியில் சமுதாயத்துக்கு வழிகாட்ட இல்லாத நிலைமை அவங்களை எங்க எந்த பக்கம் வலிக்காட்டி உமை சிந்தவங்க கவலைக்குரிய நிலைமை கண்ணீர் வடி போனும் அன்பான யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆகும் முடிச்ச பிள்ளுக்காக வெளி எல்லாங்களும் இல்லைண்டா இவர் முஸ்லீமாக ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்த ஒற்றுமையாக இருக்கணும் என்ற நோக்கம் மிச்சம் பெறும் ஆனால் தான் நோக்கமாக இருக்கணும் ஆனா எங்கட இயக்கத்துக்கு ஆள் சேர்த்துக்கொள்ள எங்கடைய இயக்கத்துக்கு மெம்பர்ஷிப்பேட்டு போய் கூடிக்கொள்ள அவர் எங்களை போல திங்க் பண்ணும் நல்லதான் ஒரு பக்கம் நாங்க ஒரு நல்ல முஸ்லீமாக வாழும் நாங்க ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில திங்க் பண்ணணும் நாங்க ஒரு சகோதரம் நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் என்ற அடிப்படையில சிந்திக்கொள்ளும் என்ற உருவாக்க வந்துதான் அது அனைத்தும் ஆனால் அதை நாங்கள் வச்சு வேற எங்கயோ போயிட்டு இருக்கோம் ஒரு உதாரணம் சாப்பிடும் விஷயத்த செய்ய முன்னால மிச்சம்ச்சூரா செஞ்சு ஆலோசனை செஞ்சு உலமாக்கள்கிட்ட கேட்டு அவங்கள தலைமை அந்த காலத்துல கிட்டத்தட்ட எண்பது வருடங்களாக எங்கள் நாட்டுல எண்பத்தஞ்சு வருடங்களாக ஜமியத்தூர் உலமா ஜமியூர் உலமா உலமாக்களுடைய ஒரு கூட்டம் கொண்டா மக்களுக்கு மார்க்கக்கூடிய தீர்ப்பு கொடுத்தோம் ஆனா அன்பாக என்ன கவலை என்றா இந்த அறுபது காலத்துல எல்லா இயக்கங்களுக்கும் தனியான அவங்களுக்கு அவங்களோட செல்டர் மரக்கசி எல்லாம் கெட்டிருக்கா எல்லாத்தையுமே முன்னுக்கி இருந்தாங்க உலமாக்கல் ஆனா இதுவரைக்கும் உலமாக்கு எல்லா இயக்கங்களுக்கும் எல்லா இடத்துலயும் சாணியம் இருக்குது பில்டிங்கும் இருக்குது பெரிய பேருக்கு மரக்கசாமல் வரைக்கும் வழிகாட்டக்கூடிய உலமாக்கலுக்கு ஒரு சென்சர் இந்த உலமாக்களுடைய இழ்மை வளர்க்கோணும் இவர்கள் இன்னும் படிச்சைகளுக்கு நல்ல மார்க்கத்து அறிவுகளை மார்க்கத்து வழிகாட்டல் தரணும் என்று சொல்லி ஒரு இஸ்லாமிக் பப்ளிக் லைப்ரரி ஒன்றை நாட்டில் உண்டு எல்லாரும் நல்லதே ஆகல நான் இதை பேசுறேன் உங்களுக்கு மத்தியில கொஞ்சம் திங்கிங் பல விஷயங்களை பேசுறோம் ஆனா இதை கொஞ்சம் சிந்திக்க பாருங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு நான் எந்த இடத்துல வந்திருக்கிறோம் எங்க இருக்கிறோம் என்ன செஞ்சிக்கொண்டிருக்கிறோம் என்ன செய்யும் காலத்துல அப்து மலிக்கு அப்துல் மலிக்கு வருவான் காலத்துக்கு பின்னா அஜாஜி காலத்துக்கு பின்னாட அப்துல் மலிஸ் பின்வான் அவர்தான் மக்காவுடைய பகுதி அதே போலீனா இந்த ஹிஜாஸ் எல்லாம் அவர்தான் கலிபாவாக விஷயம் இப்ராஹிம் அலி காபா கட்டினாங்க அதுக்கு பின்னால ஜாஹி காலத்துல உடஞ்சு திரும்ப கட்டப்பட்டிருக்கு அதுக்கு பின்னால அப்துல்லா ஜுபேர் ரவி அல்லாஹங்க ரூல்தான் இந்த முறையில இப்ராஹிம் அலிஸ்லாம் ஆரம்பத்துல கேட்டாங்களோ ஜாஹியா காலத்துல கேட்ட நேரத்தில் அதுல பல புறப்பாடுகள் நடக்கும் பழைய முறையில கெட்டது ரெண்டு வாசல் இருந்து வாசல் பூமியோட சேர்ந்திருந்து தரையோட ஒன்றாக இருந்துச்சு அதை உயர்த்தினாங்க ஒரு பங்கைய குறைத்தாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்ப ரசுசெல்லா சொன்ன விரும்பினாங்க ஹரீஷன் தகைல் பக்கால் ஹரீஷ் இருக்குது ஆய்ச்சா இல்லாமல் சொன்னாங்க பக்கம் மக்காவுக்குன்னால உங்களோட மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவங்க இல்ல என்றா அந்த நிலைமையில் இல்லன்னா ஹரீசி என்ற வார்த்தையை பார்த்தாங்க அப்படி இல்ல என்றா மனம் விரும்புது காபா உட்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டினத்தை அப்ப இந்த ஹரீஸ அப்துல்ல ஜுபேர் ரவி அல்லாவுடைய ஆண்டி சாட்சி தான் அப்துல்லா இருந்த ஜுபேர் ரவியாட்ட மகன் என்றா அஸ்மார் ரவி அல்லாவுடைய சகோதரி தான் ஆயிஷா ரவி இத அப்துல்லா இருந்த ஜுபேர் ரவியன் நல்ல ஆயிஷா ரவியார் ஹரிச படித்தான் அவங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும் அப்ப அவங்க எப்ப மக்காவுடைய கவர்னரா மாறினாங்களோ அவங்க அந்த ஹதீஸ் இப்ப எல்லாரும் பழச்சி எல்லாருக்கும் விளக்கம் செய்யும் சொல்லி இதெல்லாம் காபா உடைக்கி பழைய முறையில் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் இந்த உம்மத் இந்த பிரிவினைக்கு இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்த எப்பல இருந்து உஸ்மான் அலி அல்லாமுடைய அரவாசிலிருந்து பிரச்சனையாக இருக்கு அப்ப அந்த நேரத்திலேயும் அப்துல்லா ஜுபேர் அலி அல்லாமுக்கு எதிராக போர் இட்டவர் தான் ஹஜாது நடந்து அவருடைய குறைகளை மன்னிச்சு அவங்க செஞ்ச நடவுகள் அல்ல அப்ப இவரை திரும்ப கிட்ட கெட்டதுக்கு பின்னாலி நியூஸ் இந்த ஹதீஸ் தெரியாது அவர் நினைச்சாரு அப்துல்லுர் ரவியல்லாங்க அவர்ட பேரை போட்டுக் கொள்ள இப்ப எங்கடாக்கி எங்க அரசியல்வாதிய கல்ல போட்டு பேர போட பேரை போட வேலை செய்யற ஒரு இடத்த போட்டு ஒரு கல்ல போட்டு பேரை போட வேலை செய்யறத போல இவர் இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டு அதனால எல்லாரும் வாரம் எல்லாரும் சொல்லுவாங்க யாரு கேட்டாபா யாரு அப்துல்ல ஜுபேர் ரவியா கேட்ட பாபா என்று சொல்லுவாங்க என்ற அடிப்படையில் அவர் என்ன செஞ்சாரு அதை திரும்ப உடச்சி பழைய அமைப்புல கெட்டார் அவருக்கு அதிகாரமும் இருக்கு அவருக்கு யாரும் ஒண்ணு கேலி கணக்கு கேட்க போறதும் இருக்கு ஆனா கெட்ட முன்னால கொஞ்சம் யோசிக்கிறாரு யோசிச்சு சொல்றாரு ஆழ்மிடத்துல இதை பத்தி ஒரு மெஷூரா கேட்டான்னு நினைக்கிறேன் பசுவா கேட்டான் யார்கிட்ட கேட்கறாங்க அந்த காலத்துல வாழ்ந்தாங்க கேள்வி கேட்கிறாங்க கேட்கறாங்கன்னு இந்த விஷயத்துல கூட கருத்து என்ன நண்பாண்டு அல்லாவின் நல்லதாக அவங்க செய்ய போறது ஒரு நல்ல விஷயம் ஹதீக்கு இருக்கிற விஷயம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல சைகான ஹதி ஆனா இவ மாணிப்பை முன்னாங்க அந்த காபாவை அந்த முறையிலே விட்டு விடுங்க இந்த காபா பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு அரசர்கள் கையில ஒரு விளையாடக்கூடிய ஒரு பண்டாக மாறக்கூடாது ஒவ்வொருத்தரும் உடைச்சி அவங்களுக்கு மாறி கெற்றது அவர் உடச்சி இவர் கெட்ட அன்பாந்த சகோதரர்களே அவர் சொன்ன பகுவாவை முல் இவன் அப்துல் மலிசும் வருவான் அவர் ஒரு தலைவராக இருக்கார் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆளுநுடைய சுத்தி மதி ஏற்றுக்கொண்டு அவர் அதுல மாத்தம் செய்யும் அன்பானு இரண்டு வரைக்கும் அதுக்கு பின்னால் அந்த காபால மாத்தம் ஏற்படும் சின்ன சின்ன கச்சப்ப நடந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டைம் அந்த பசுவாவை கொடுக்கலண்டா இப்ப அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய சவுதியுடைய அரசாங்கத்துடைய நிலைமையில அவங்க மக்களை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை வச்சு பார்த்தா அந்த காபாவை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த காபத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அதுல பெரிய ஒரு மாசம் அன்பான சகோதர்களே அதுக்கு பின்னால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பழமை அந்த இது மக்கள் இது பழைய காபம் என்ன ஒவ்வொரு வருஷம் போடுற கூட புதிய காபம் புதிய கலர்மா கண்ணாடி போட்டுறாங்க தங்கம் போடுறாங்க அப்ப அந்த அந்த அந்த அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் போய்ட்டு அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கண்ணியம் இல்லாம அன்பான சிபோதர்களே அல்லாவி இதுதான் நன்றி ஒரு விஷயத்த குடும்பங்கள் ஒன்று விஷயத்தை வாழக்கூடிய முஸ்லீம்களை கவனத்துல வச்சுதான் நாங்க செய்யற ஒரு நல்லத்துல இவர்த்தர் வந்து அதில் ஒரு மாசம் செஞ்சுட்டு போக கூடாது அவங்க கெட்டவர்களுக்கு வந்து விளையாட இடம் விட கூடாது இதான் அதிகமான பள்ளிகள் நடந்திருக்கு சில விஷயங்கள் அவங்க யோசிச்சாங்க அந்த நேரத்துல வந்தவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி புது சொத்துக்களை அவங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க ஏன் இது போட்டப்பட்டிருக்கு நாங்க இப்படி இருக்கிறோம் இப்படி இது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் உதாரணமாக சொல்ல தேவையில்ல பல உதாரணங்கள் அதனால அன்பான சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு அடிப்படையக்கூடியவர்களாக மாறணும் அதுதான் அதை இங்கே ஜம்யும் ஒரு ஒரு தலைமைத்துவத்தை ரெண்டாவது எங்களுக்கு மத்தியில ஒரு சகோதரத்துவத்தை விரத புத்த உண்டாக இரண்டாவது சகோதரர்களேதான் விட்டு போன உண்மையான நல்ல நாங்க சோதிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் இதை சிந்திக்கணும் ஒவ்வொரு மகளவாசியும் இதை சிந்திக்கணும் எல்லா அமைச்சர் உண்டா சேர்ந்து செய்ய வேண்டும் என்றார் இரண்டாவது சகோதரர்களே இன்ஷா அல்லா வரக்கூடிய மத்த பத்து பம்பது வருடங்கள்ல எங்களுக்கு ஒரு மாசத்தை காணலாம் ஒரு மாசத்தை காணலாம் இதுல பல விதிய நான் இந்த ஒரு ரெண்டு பகுதியை மட்டும் நான் பேசினேன் எங்களுக்கு மத்தியில நடந்த இந்த பிரிவினைகள் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில போக்கஸ் பண்ணி எங்களுக்கு மத்தியில புரோதங்களையும் கோபங்களையும் உண்டாக்கினத்துனால அன்பாந்த சகோதரர்களே எங்கட எல்லாம் துறையிலையும் நாங்க விலகினோம் எங்கடைய வியாபாரத்தில் ஆரம்பத்தில் எல்லா வியாபாரங்களும் எங்கட கையில இருந்து நான் எல்லாமே விடுபட்டு பேசு ஏன் எங்களுக்கு மத்தியில் இருக்கு எங்க சொந்த சகோதரருக்கு நாங்கள் அந்த வியாபாரத்தை படிச்சு கொடுக்கல படிச்சு கொடுத்தோம் சகோதரர்களே வியாபாரங்களை அறிமுகப்படுத்தினார்கள் எல்லா விஷயத்திலும் எஜுகேஷன் எடுத்து பார்த்தாலும் இந்த கல்வித்துறை இந்த நாட்டின் கல்வித்துறை எடுத்து பார்த்தாலும் நாங்க விலகீனமாக இருக்கோம் என்ன காரணம் எல்லாம் துறையிலும் எங்க போக்கஸ் வேற துறையில மிகவும் கவலைத்துறை நிலம் அதெல்லாம் சகோதரர்கள் எல்லாரும் எல்லா மடத்திலேயும் இந்த போக்கஸ் படும் என்ன கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லா மதத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்க ரீதியாக டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்படும் முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் ஆனா இந்த நாட்டுல ஒரு மதத்துக்கு தான் டிபார்ட்மெண்ட் இல்ல கிச்சமாக அவங்களுக்கு உருவாக்க போற சொன்னாங்க எங்களுக்கு இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் வாங்க அப்படி இருக்குதான் நீங்கள பிரி விட்டாங்க இருக்காரு பெண்களாக இருந்தா அவரும் சிஸ்டர் இருக்கா நன்றி இருக்கே என் நாட்டுல கிட்டத்தூருக்குமே முஸ்லீம் பாடத்தால் இருக்குது முஸ்லீம் பாடசாலை ஆனா அந்த பாடசாலையுடைய பெரியவர் எடுத்து பார்த்தா அவரிடத்துல இஸ்லாமிய இது இல்ல அந்த பாடசாலை நடக்கக்கூடிய எந்த ஒரு பங்கும் இஸ்லாமிய அடிப்படையில் பாடத்தால் எங்க எல்லாரும் மாட்டிருக்கோம் இவங்க இப்ப இந்த தலைமை நடக்குது இம்பர்ல இருந்து இமாவும் அவரை கத்திக்கொண்டே இருக்கிறாரு அத நீங்க கத்தி கொண்டிருக்கீங்க நாங்க செய்யறோமா ஸ்கூல்ல அவர் அவர் செய்யறோமா எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க அவர் அவர்கிட்ட வேலை செய்வாரு இவர் இவர்த்த வேலை செய்வாரு நீங்க போங்க வந்த ஒரு கூட்டம் நல்லா கொடுத்தார்க்க யாருக்கு கொடுத்த அவர் அவருக்குதான் கொடுத்த எங்களுக்குதான் கொடுத்துற கடைசி அன்பானே அல்லா அப்படின்னு நல்லது ஆகலே இது நியமும் கவலைக்குரிய நிலைமையில் இருக்குது இது ஒரு பயங்கரமான இந்த நிலைமை நீடிக்கும் எங்க நாட்டில் எங்க ஊரில் எங்க கிராமங்களில் பல பிரச்சனைகள் இருக்கு நான் பூம் அன்பான சகோதர்களே அது மாத்திரம் இப்ப எங்களுக்கு மத்தியில் பண்பாடுகள் ஒழுக்கங்கள் இதெல்லாம் சீர்கட்டு போனதுனால நாங்க அவங்களுக்கு எங்களால நல்லவங்க அது நடக்கல்ல அண்மை காலத்துல ஆரம்பத்துல எங்களுக்கு ஒரு நல்ல இறக்கமா நல்ல இருந்தவங்க இப்ப எங்களுக்கு எதிராக அவங்க போடுகிறாங்க பள்ளிகள் கிட்ட அவங்க எதிர்கல்ல முந்தி இப்ப எதிர்க்கிறான் அந்த டைம்ல நாங்க நம்பர்ல கொஞ்சம் தான் இருந்தோம் இவங்க ஆனா இப்ப பள்ளி கட்ட எதிர்க்க குர்பானுடைய காலத்தில் எங்கட தவறு நாங்க நடந்து கொண்ட முறையிட தவறு உதாரணத்துக்கு குர்பான் குர்பானுடைய விஷயம் அரசு வியாபாரம் நடக்குது அன்பானு செய்த ஒரு இன்னொரு டாபிக் நான் பேசினா இன்னும் பத்த அவர்கள் பேசு என்பது கவலை அன்பானக்கு போகர்களே அதனால இப்ப நாங்க கொஞ்சம் போக்கஸ் ஆகணும் ஆலோசனை எடுத்து எல்லாரும் போக்கஸ் ஆக உண்டா செய்யணும் இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரே விஷயத்த பலரும் ஒரே இடத்துல செஞ்சு கொண்டிருக்க அதனால பிரச்சனை அதனால அவளுக்கு இரிட்டேட் ஆகும் என்னடா இதே தான் உண்டா செய்ய அந்த அடிப்படையில் எல்லாரும் நல்லதாக சந்தோஷமா நிலைமை மகன்ல பயமா இந்த அடிப்படையில இந்த விஷயங்கள் இப்ப முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது ஆனா முயற்சிக்கு பங்குதாரிகள் குறவு அந்த முயற்சிக்கு சொல்லி ஓடக்கூடியவங்க குறோம் அத ஹயாத் உம்மத்தாக எல்லாரும் ஒன்று சேர்த்து நாங்க செய்யணும் என்ற விதத்துக்கு மக்கள் ஓடுறது குறவு பனி அவங்கள இயக்கத்துக்கு ஓடுவாங்க அவங்க தனி வேலைக்கு ஓடுவாங்க ஆனா இது உம்மத்தின் அடிப்படையில மஸ்ஜித தென்கடா எல்லா மசிதோட தொடர்பா மஸ்ஜிதோட பதாறு மசிதோட தொடர்பா பாடசாலை மசிதோட தொடர்பாகவும் மதரசா மசிதோட தொடர்பாகவும் சிறச்சாலை மத்தியோட தொடர்பாக எங்களோட ஊர சேர்ந்த எங்களோட மகள ஆசிரியர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனா ஜெயிலுடைய வார்டன் எங்களுக்கு கடிதம் போனும் உங்களோட மகல்ல ஆசிரியர் ஜெயில இருக்கிறாங்க இவருடைய குடும்பத்துடைய விஷயங்களை பாருங்க அவரை கவுண்டர் பண்ண பாருங்க இந்த அடிப்படையில என்ன நடந்துச்சு அவருக்கு அவங்களுக்குரிய புத்திமதிகள் அவங்களை கவுன்சில் பண்ணி திரும்ப சமூகத்துல நல்ல மக்களாக ஒன்று சேர்த்து எப்படி சேர்த்து மசீதோட தொடர்பாகவும் பாடசாலை மசீதோட தொடர்பாகவும் அதே போல வைத்தியசாலைகள் மசீதோட தொடர்பாகவும் ஒரு நோய் வாய்ப்பு இருக்கிறார் சோம் இல்லாமல் இருக்கிறார் மிச்சம் கவலை சில இடங்கள்ல முந்தைய நான் கேட்கல ஆனா சில அதிகமான நேரத்துல ஜென் வஸ்மீதி போனா ரெண்டு நாள் மூணு நாள் மையம் ஒரு முஸ்லீம் மகு மோச்சரில் இருக்குது எடுக்க யாரும் மகுத்தாகி சில குடும்பங்கள மக்கள் ராவு மகுத்தாகி பாலித்துதான் தெரியும் யாரும் போயிட்டு பார்த்து அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லதேசம் என்ன ஹாஸ்பிட்டலும் மர்ஜிதோட தொடர்பாகணும் அனைத்தையும் தொடர்பு அடுத்தி மர்ஜி ஒரு சென்டர் ஆசை மர்ஜிதில் அந்த மெசீது முயற்சி செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில இந்த முயற்சியில் இந்த பைத்தி மாலை செய்யக்கூடியவங்க கூட்டு குர்பானின் அடிப்படை எல்லாரும் இந்த குர்பானல இந்த இருக்கக்கூடிய உணர்ச்சியை அவனுடைய அமல்ல அன்றைய நாளில் செய்யக்கூடிய திறந்தாமல் அன்றைய நாளில் செய்யக்கூடிய திறந்தாமல் அந்த ரெத்த விட வேற எந்த ஒரு திறந்தாமலும் அத நாங்க செய்யறது அதுக்கும் ஒரு முற இருக்குது அந்த மிருக எப்படியான ஒரு மிருங்கமாக அறுப்போனும் அது எப்படி இருக்கணும் குறை இல்லாமல் இருக்கணும் அதற்கு நோயினை கொடுக்க கூடாது உணவு கொடுக்கணும் அதனுடைய உரிமைகள் எல்லாத்தின் பாதுகாக்க தான் வெடி செய்யப்படணும் அந்த அடிப்படையில் ஒன்று சேர்ந்து ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டம் ஒட்டமில்ல ஏழு பேர் சேர்ந்து மாடு கொடுக்கலாம் ஒரு தனிநபருக்கு ஆடு கொடுக்கலாம் தனிநபருக்கும் ஒரு மாடு கொடுக்கலாம் அல்லது ஏழு பேருக்கு குறையா மூணு ரெண்டு பேர் சேர்ந்தாவது ஒரு மாட்டை கொடுக்கலாம் இப்படி இன்ஷால்லா எல்லாருக்கும் பங்கு பெற்று சென்று எல்லா மக்களுக்கும் நிலச்சி அந்த பறக்கத்தான அந்த ஐயாவுடைய இடத்தை எடுத்து அந்த அமைப்புல ஒரு ஒத்துமையா எங்களுக்கு ஏழு பேர் ஒரு மாடம் முப்பது நாற்பதாயிரம் ஆக இருந்தா ஒருத்தருக்கு தனியா குடுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்தா ஒரு பத்தாயிரம் நீங்க குடுக்கறீங்க ஏழாயிரம் குடுக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒரு அழகான முறையில ஒரு குர்பான செய்யலாம் அந்த அடிப்படையில் பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அதுல எல்லாரும் மகல்லும் பங்கு பெறுகின்றார்களா அதையும் ஒழுங்கான அடிப்படையில சட்டத்தை அடிப்படையில் செய்யுங்க ஹானுவ சாரா நம் அனைவருக்கும் இந்த விடயங்களை விளங்கி இந்த இகளுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தையும் ஒரு ஒரு தலைமைத்துவத்தையும் சாட்சியக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆட்சி வைப்பானாக பன்னல்லாசு ஹானுவ நம் பேசிய விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமர்சியை தோற்றாக வரைக்கும் வணக்கம் வணக்கம்